வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி நூற்று பத்தொன்பதாவது செய்தி சேவை ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சீஞான பிரியாமி தமிழக செய்திகள் ரம்ஜான் பெறை தென்படாததால் சனிக்கிழமை ரம்லான் பண்டிகை கொண்டாடப்படுவதாக தமிழக அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார் இதையொட்டி பள்ளி விடுமுறையையும் தமிழக அரசு சனிக்கிழமைக்கு மாற்றி அறிவித்துள்ளது தினகரன் ஆதரவு பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் நீக்கப்பட்டது செல்லும் செல்லாது என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்டு தீர்ப்பளித்ததால் வழக்கு மூன்றாவது நீதிபதியின் விசாரணைக்கு செல்கிறது சென்னையில் குடிசைகள் அகற்றப்பட்ட இடத்தில் வசித்தவர்களுக்கு வீடுகள் வழங்குவதற்காக இருபதாயிரம் வீடுகள் கட்டப்படுகின்றன இதுவரை எட்டாயிரம் பேருக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று பேரவையில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் இரண்டாவது நாளாக நடந்த போலீஸ் சோதனையின் போது தலைமறைவு குற்றவாளிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பிடிபட்டனர் காவிரி பிரச்சனையை விட எஸ் வி விவகாரம் முக்கியமா என திமுக செயல் தலைவர் முக்க க ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய செய்திகள் பணியின் போது எல்லையில் வீர அடைந்த ராணுவ வீரர் குடும்பத்தாருக்கும் விவசாயிகளுக்கும் ரூபாய் இரண்டு கோடி நிதி உதவி அளிக்க உள்ளதாக அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தின் புனித தலமான புஷ்கருக்கு வந்துவிட்டு ஜெய்ப்பூரை சுற்றி பார்க்க சென்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் கடந்த இரண்டு வாரங்களாக காணாமல் போய்விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் டெல்லி அரசும் மக்களும் கைகட்டி கேட்கிறோம் உங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டெல்லி ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார் இந்தியாவில் நெருக்கடி அமலில் இருந்த காலங்களில் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் இனி ரூபாய் பத்தாயிரம் ஒய்வூதியம் அளிப்பதென மகாராஷ்டிர அரசு முடிவு செய்துள்ளது சிறுநீரகப் பாதையில் ஏற்பட்ட தொற்று மூச்சுத் தண்டல் காரணமாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த பதினோராம் தேதி சேர்க்கப்பட்டார் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக எய்ம்ஸ் இயக்குநர் தகவல் வெளியிட்டுள்ளார் சாமியார் ஆசாராம் பாபு மீதான கொலை வழக்கில் அவருக்கு எதிராக சாட்சிக்குரியவரின் மகனை மர்ம நபர்கள் கடத்திச் சென்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி ஏழுமலையான இரண்டு மணி நேரத்திற்குள் தரிசிக்க ஆந்திர மாநில புதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் சமூகத்தினரின் பிரச்சனையை நக்சல் தீவிரவாதிகள் தற்போது கையில் எடுக்க தொடங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு உளவு அமைப்பான அறிக்கை அளித்துள்ளது அமெரிக்காவில் தனது சிகிச்சையை முடித்துக் கொண்டு கோவா முதல்வர் மனோகர் பரிகர் கோவா திரும்பியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் காஷ்மீரில் இந்திய ராணுவம் அளவுக்கு அதிகமாக தங்களது வலுவை பிரயோகித்து நிறைய அப்பாவி பொதுமக்களை கொன்றும் காயப்படுத்தியும் கடும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு வருகிறது ஆகவே இது குறித்து பன்னாட்டு விசாரணை தேவை என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது சிரியாவில் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க கூட்டுப்படையினர் திடீரென நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பனிரெண்டு பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப் மீது தேசிய துரோக வழக்கு பெனாசிர் கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் அவர் இப்போது ஐக்கிய அரபு எமிரேட்டில் தஞ்சமடைந்துள்ளார் பாகிஸ்தானில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தியதற்காக தேர்தலில் முஷாரப் போட்டியிட பெஷாவர் நீதிமன்றம் தடை தனக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து முஷாரப் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணிக்குள் முஷரப் ஆஜராக வேண்டும் இல்லாவிட்டால் சட்டப்படி முடிவு எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் கெடு விதித்துள்ளனர் நாட்டின் பெயரை மாற்ற மசிடோனியா அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் அண்டை நாடான கிரீஸ் உடனான இருபத்தி ஆண்டுகால பிரச்சனை முடிவுக்கு வருகிறது அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என்ற அந்நாட்டு அதிபர் டிரம்பின் அழைப்பை வடகொரிய அதிபர் கிம் ஏற்றுக்கொண்டுள்ளார் அமெரிக்காவின் ஏ எச் அறுபத்தி நான்கு இ அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் மிகவும் அதிநவீனமானவை தாக்குதலில் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவை இந்நிலையில் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு விற்க அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது தென்கிழக்கு வங்கதேசத்தில் கனமழை காரணமாக ரோஹிங்கியா அகதிகள் வசிக்கும் பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலரை காணவில்லை டொனால்ட் டிரம்ப் கிங் சந்திப்பு அணு ஆயுத ஒழிப்பின் முதல்படி என ஜப்பான் தெரிவித்துள்ள நிலையில் ஐனா நா தீர்மானத்திற்கு உடன்பட்டு நடந்து கொண்டால் வடகொரியா மீதான பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்று சீனா பரிந்துரை செய்துள்ளது சிங்கப்பூரில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க உச்சிமாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் பேசினர் அப்போது அணு ஆயுதங்களை ஒழிக்க வடகொரியா உறுதியளித்தது இது தொடர்பான அமைதி ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் அதிபர்களும் கையெழுத்திட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் பொதுத்துறை வங்கிகளான பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் பேங்க் ஆப் பரோடா வங்கிகளின் நம்பகத்தன்மை தரத்தினை பிட்சு நிறுவனம் குறைத்துள்ளது ஐசிஐசிஐ வங்கி சர்ச்சையில் தொடர்புடைய நியூ பவர்ஸ் உள்ளிட்ட ஆறு நிறுவனங்களிடம் நிறுவன விவகாரத்துறை அமைச்சகம் விசாரணையை தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் பி வி சவுத்ரி கூறியுள்ளார் பீகார் ஸ்ரீஜன் ஊழல் வழக்கில் நான்காவதாக வங்கி அதிகாரிகள் மீது மத்திய புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மருத்துவ காப்பீடு பாலிசிகளை விநியோகம் செய்வதற்காக மேக்ஸ் பூபா நிறுவனம் கரூர் வைசியா வங்கியுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது காக்னிசென்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பிரான்சிஸ்கோ டிசோசா இயக்குநர் குழுவின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் இயக்குநர் குழு கூட்டத்தில் பங்குகளை திரும்ப வாங்குவது குறித்து பரிசீலனை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறது கடந்த மார்ச் காலாண்டில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜிடி பி யில் ஒன்று புள்ளி அதிகரித்திருக்கிறது அதானி வில்மர் நிறுவனம் ரூபாய் ஆறாயிரம் கோடி அளித்து ருச்சி சோயா நிறுவனத்தை வாங்க உள்ளது இதன் மூலம் ருச்சி சோயா நிறுவனத்தை கையகப்படுத்தும் நிலத்தில் பதஞ்சலி நிறுவனம் விளக்குகிறது சந்தா கொச்சார் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை என ஐசிஐசிஐ வங்கி விளக்கம் அளித்திருக்கிறது மே மாத சில்லறை பணவீக்கம் நான்கு புள்ளி எட்டு ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதத்தில் நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதவீதமாக இருந்தது பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை ஏற்றத்தின் காரணமாக பணவீக்கம் உயர்ந்திருக்கிறது லண்டன் மற்றும் பாரிஸ் பங்கு சந்தைகளிலிருந்து வெளியேற இன்போசிஸ் இயக்குநர் குழு முடிவெடுத்திருக்கிறது பொதுத்துறை வங்கிகளை கண்காணிக்க ரிசர்வ் வங்கிக்கு கூடுதல் அதிகாரம் தேவை என உர்ஜித் பட்டேல் கருத்து தெரிவித்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் ஸ்காட்லாந்திடம் தோற்ற இங்கிலாந்திடம் முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா தோல்வி தழுவியது ஓவலில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இருநூற்று பதினான்கு ரன்களுக்கு சுருண்ட ஆஸ்திரேலியாவை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் போராடி வீழ்த்தியது இங்கிலாந்து இந்தியாவுடன் டெஸ்ட் போட்டியை சந்தித்து வரும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரஷ்ய உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நடுவர்களுக்கு உதவும் வகையில் பி ஏ ஆர் தொழில்நுட்பம் முதல் முறையாக பயன்படுத்தப்பட உள்ளது இருபத்தி ஒராவது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் கோலாகலமாக தொடங்குகிறது பங்களாதேஷில் இரண்டாயிரத்தி பதினெட்டு உலகக்கோப்பை கால்பந்து காய்ச்சல் வன்முறையாக பிடித்துள்ளது மெஸ்ஸி நெய்மர் மோதலாகவும் அர்ஜென்டினாவா பிரேசிலா என்பதாகவும் ரசிகர்களிடையே ஆரவார ஒரு கட்டத்தில் வன்முறையாக பிடித்துள்ளது பிபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு எகிப்தில் அணி இருபத்தி வருடங்களுக்கு பிறகு தகுதி பெற்றுள்ளது திரைச்செய்திகள் பிரபுதேவா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் லட்சுமி படத்தின் டீசர் இரண்டு வெளியாகியுள்ளது ஷாருக் கான் சல்மான் கான் நடிப்பில் ஜீரோ படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காலா படத்தை தயாரித்த நடிகர் தனுஷ் தற்போது வடசென்னை இணைநோய்க்கு பாயும் தோட்டா மற்றும் ஒரு ஹாலிவுட் படத்திலும் நடித்து வருகிறார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் ரோஹிணி சுரேஷ் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் டிராபிக் ராமசாமி திரைப்படம் வருகிறையொட்டி இதன் டிரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வருட தீபாவளிக்கு விஜய் நடிகை உருவாகியுள்ள தளபதி அறுபத்தி இரண்டு வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தமிழ்நாட்டு படை வரிசையில் பதினேழாம் ஆளுமையாக ஜெயகாந்தன் குறித்த கட்டுரையை கவிஞர் வைரமுத்து அரங்கேற்றினார் விழாவுக்கு எழுத்தாளர் சிவசங்கரி தலைமை தாங்கினார் எழுத்தாளர்களும் பொதுமக்களும் பெரும் கலந்து கொண்டனர் ஏ ஆர் ரகுமான் வாழ்க்கை புத்தகம் வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கிறது பெண்குள் பதிப்பகத்துக்காக ஏ ஆர் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் கிருஷ்ணா திரிலோக் என்பவர் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் இசை புயலின் வாழ்க்கை பற்றி சொல்லும் இந்த புத்தகத்திற்கு என பெயரிடப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் தனது ஷாருக் கானின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை பொது அறிவுக் குவியல் நித்தம் முத்து சமையல் அறிவோம் அஞ்சல் தலை இதுபோல் உன்னதமான ஒலிகோப்புகளை சரிமடுக்கி என்ற இணையதளத்திற்கு வருகைகார்கள் நன்றி வணக்கம்